ओ प्रपन्न तोत्र पिजाताय तोत्रेत्रैक मुद्रा कृष्णा दुहे नम अनपेक्ष शुचिर्दक्ष उदासीनो गथ सवार पितागी यो मे प्रिय भक्णंग பகவான் உபதேசம் பண்ணுகிறத படித்து கொண்டு இருக்கிறோம் பராபக்தனுடைய லக்ஷணங்களில் அடுத்த லக்ஷணம் அனபேக்ஷா அனபேக்ஷா சொன்னால் உடம்பு உடம்பில் இருக்கிற இந்திரியங்கள் அதனுடைய விஷயங்கள் அதாவது போகத்துக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஜனங்களுக்கு அபேட்சை இருக்குது அபேக்ஷேன்னா சார்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம் நன் எதையும் சார்ந்திராதவன் அர்த்தம் யார் எந்த உறவுகள்ட்டையும் எந்த சூழ்நிலைகளையும் எந்த விதமான பொருள்களையும் இவன் சார்ந்திருப்பது கிடையாது ஆக சாதாரண அஜானி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சார்ந்திருக்கான் அந்த சார்ந்திருக்கிற பொருள் தன்னை விட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப பயப்படுறான் துக்கப்படுறான் எரிச்சல் அடையிறான் வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கோம் இவன் எதையும் சார்ந்திராதவன் சுர்க்கமாக சொன்ன ஆசை இல்லாதவன் அர்த்தம் ஆசைகளை அறவே நன்கு வெற்றி கொண்டவன் புறந்தூய்மை நீரால் அமையும் மிருஜலாபியாம் பாஹ்யசௌச்சம் பிரதிபக்ஷ பாவனையா அந்த சௌச்சம்னு ஆதிசங்கரர் விளக்க உரைகள் எல்லாம் எழுதுறார் ஆக தூய்மையாக இருக்கிறவன் சில பேர் நினச்சிட்ருக்காங்க ஆன்மீகத்தில் இருக்கிறத்துக்கெல்லாம் தூய்மையெல்லாம் தேவையில்லை அழுக்காக இருக்கிறதுன்னு அப்படி இல்லை தர்மத்தை அற வாழ்க்கையை கடைப்பிடிக்கிறவன் தன்னை எப்பவும் ஹைஜீனாகவும் வச்சுக்கணும் மற்றவங்களுக்காவது நம்ம உடம்ப ஹைஜீனாக வச்சுக்கணும் அதாவது தூய்மையாக மிக தூய்மையாக உடம்பை வைத்துக்கொள்ளணும் உடல் தூய்மை நம்முடைய அறைகளில் வச்சுருக்கிற பொருள்கள் தூய்மை அதை ஒழுங்காக வைக்கிறது தூய்மையாக இருக்கிறது ஒழுங்காக வைக்கிறதுங்கிறது ஒரு குணம் எந்த பொருளை நாம் உபயோகப்படுத்தினாலும் அந்த பொருள் தூய்மையாக இருக்க வேண்டும் முறையாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும் கிளன்லினஸ் அண்ட் ஆர்டர்லினஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிற வழக்கம் ஆக எதையும் சார்ந்திராதவனாக தூய்மையானவனாக இருக்கிறான் அடுத்தது தக்ஷஹா தக்ஷஹான்னு சொன்னால் திறமசாலின்னு அர்த்தம் அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுன்னா அந்த இக்கட்டான சூழ்நிலையை அதை வெற்றி கொள்றதுக்கான திறமை ஓவர் பவர் பண்ணுறோம் சொல்கிறோம் இல்லையா அதை வந்து அந்த சூழ்நிலையை எப்படியாவது வெற்றி கொள்ளணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப திறமைசாலியாக இருப்பான்னு அர்த்தம் பராபக்தனுக்கு வாழ்க்கையில் விவகாரத்துலையும் சூழ்நிலைகளெல்லாம் அழகாக சமாளிக்கக்கூடிய திறமை உடையவன் தட்சிணாமூர்த்திங்கிற சொல்லியே தக்ஷகாங்கிறது இருக்கிறது இந்த படைப்பை திறமையாக தோற்றுவித்து நடத்துபவர் அப்படிங்கிற அர்த்தம் அதில் இருக்கிறது ஆக எதையும் சார்ந்திராதவனாக தூய்மையானவனாக திறமை மிக்கவனாக பராபக்தன் விளங்குகிறான் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்ல தொடங்கி இருக்கிறார் தொடர்ந்து உள்ள சொற்களுக்கெல்லாம் பொருளை நாளை தெரிந்து கொள்வதற்கு பகவான் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும் சர்வாரம்பித்திய எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பேனி வேதபுரி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள்